ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமு நமம் மஹுவேற்றம் பகுதம்ஷாக்கலம் திருஷ்வாக்கி த ஹே மகாபாஹோ பெருந்தோல் படைத்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவே உன்னுடைய விஸ்வரூபம் தே மகது ரூபம் உன்னுடைய பெரிய இந்த ரூபமானது பகு வக்ர நேத்திரம் நிறைய முகங்களையும் கண்களையும் உடையதாக காணப்படுகிறது வக்ரம் என்றால் முகம் நேத்திரம் என்றால் கண்கள் பகு வக்தரம் வக்ரம்னா வாய்னு ஒரு அர்த்தம் இருக்குது முகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது பகு பாகூரு பாதம் பாகுனா தோள்கள் ஊருன துடைகள் பாதம்னா கால்கள் பகு நிறைய தோள்கள் நிறைய துடைகள் நிறைய கால்கள் பகூதரம் நிறைய வயிறுகள் உதரம்னா வயிறு பகு உதரம் பகுதம்ஷ்டாக்கராளம் தம்ஷ்ட்ராக்கராளம்னா கோரப்பற்கள் கோர பற்கள் நிறைய இருக்கு அந்த வாய் ஓரமாக நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம் படங்கள்ல பார்த்துருக்கோம் வாயினுடைய ஓரப்பகுதியில கோரமான பற்கள் திருஷ்டுவா இதை பார்த்து லோக்காகா லோக்காகனா எல்லாரும் எல்லா ஜனங்களும் நர்த்தனம் எல்லா ஜனங்களும் அனைத்து உடல்களிலும் இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் பிரவியதாக மிகவும் நடுக்கமடைகின்றன ததா அகம் அப்படியே நானும் நடுக்கமடைகிறேன் ஆக விஸ்வரூபத்தினுடைய கோரக் பார்த்து பயமாக இருக்கிறது என்று அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறான் அடுத்த ஸ்லோகம் நபஸ்பிருஷம் தீப்தனே கவர்ணம் நபாசம் ஸ்பிருஷம்னா தொட்டு கொள்ற மாதிரி ஆகாசத்தை தொடுற மாதிரி தீப்தம் தீப்தம்னா நெருப்பு ஒளி பறந்து கொண்டிருக்கிறது அநேகவர்ணம் விதவிதமான நிறங்களோடு கூடியதாக இருக்கிறது வியாத்த ஆனனம்னா திறந்து வைத்திருக்கின்ற ஆனனம்னா வாய் வாயை தரந்து இருக்காராம் அந்த விஸ்வரூப மூர்த்தி தீப்த விசால நேத்திரம் அந்த விசாலமா இருக்கக்கூடிய கண்களெல்லாம் அப்படியே நெருப்பு பொறிகள் பறக்கின்றன திருஷ்டுவாகி அப்படிப்பட்ட உன்னை துவாம் உன்னை திருஷ்டுவாகி பார்த்த மாத்திரத்திலேயே பிரவிய அந்தராத்மா இந்த உள்ளுக்குள்ள அப்படியே மனசு உடம்பெல்லாம் நடுங்கிறது உள்ளுக்குள்ள பயம் அதிகமாகி இருக்கிறது பிரவியதாக பிரவியத்தான்னால் ரொம்ப நடுக்கம்னு அர்த்தம் வியிதான்னா நடுங்கிறது பிரவியதான ஓவராக நடுங்குகிறது அதிகமாகவே நடுங்குகிறது உடலும் உள்ளமும் நடுங்குகிறது உடல் நடுங்குகிறது உள்ளம் அச்சத்தினுடைய ஆழத்திலே இருக்கிறது திருத்திம்ன விந்தாமி ஒரு ஸ்டடினஸ் ஒரு உறுதியே தோன்றவில்லை உறுதியை நான் அடையவில்லை என்னுடைய உடல் உறுதி மன உறுதி எல்லாம் கலைந்து கொண்டிருக்கிறது சமம் ஷமம்னா மன அமைதியை நான் காண்கிறேன் இல்லை மன உறுதியையும் மன அமைதியையும் அமைதியான சிந்தனையையும் நான் காண்கிறேன் இல்லை கிருஷ்ணா விஷ்ணு விஸ்வரூபமூர்த்தியே அப்படிங்கிறான் இதெல்லாம் நாம ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் காலம்பர வேலையில் இந்த மாதிரி ஸ்லோகத்தை கேட்குறோமேனு கூட சில பேருக்கு தோணும் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் நாம் புரிஞ்சுக்கணும் பகல் இரவு இலாபம் நஷ்டம் இளமை முதுமை இவை அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரே மாதிரி இருக்க முடியாது வாழ்க்கை வாலிப பருவத்திலே இருக்கிற மாதிரி நடுவ இதில் இருக்கிற மாதிரியே வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கும்னு என்று யாராலும் சொல்ல முடியாது இயற்கையினுடைய நீத்தி அது ஆகவே நாம் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பையும் அழிவையும் மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த விஸ்வரூப தரிசனத்தை படிக்கிறதனுடைய நோக்கம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓமகாரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்